நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் கோபி பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு கப் கடுகு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் காலிஃபிளவர் ஒரு கப் உப்பு ருசிக்கேற்ப மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் கொத்தமல்லி தழை சிறிதளவு நெய் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு இந்த கோபி காலிஃப்ளவர் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு வச்சிருவோம் இந்த அதுல புழு எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால அது பெரிய பெரிய பீஸா எடுத்து அதில் போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அது ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம கோதுமை மாவை நல்லா ஜலிச்சு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அதுக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு கலந்துருவோம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தளருவா பசிஞ்சிக்கலாம் வசஞ்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அந்த மாவில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு துணியாக மூடி கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சிருவோம் இந்த கோபி உரிடுச்சுன்னா அதை எடுத்து இந்த காலிஃபிளவரை எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு திருவிக்கலாம் நல்ல பொடியா திருவிக்கலாம் திருவி அது ஒரு பவுல் எடுத்து வச்சிருவோம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சிருவோம் வானல் காய்ச்சதும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுலாம் கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாடியா போட்டுவிடுவோம் பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த திருவிருக்கிற காலிஃப்ளவரை அதில் கொட்டி நல்லா வதக்கிப்போம் நல்லா ட்ரையாக ஆயிடணும் தனியே விடக்கூடாது ஏன்னா உள்ள ஸ்டஃப் பண்ண போறோம் இல்லையா அதனால நல்லா வதக்கிக்கிட்டு அது தேவையான அளவு உப்பு கலந்துருவோம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு கலந்துட்டு மஞ்சள் கால் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல ராஸ் மெல்லாம் போன உடனே நல்லா காய் வந்த உடனே ஃபைனாக சாப் பண்ணி கொத்தமல்லி தழி அதில் தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் இது ஆறின உடனே இந்த கோதுமை மாவு எடுத்துப்போம் கோதுமை மாவு எடுத்து நல்லா தட்டி இந்த ஸ்டஃபிங் இந்த காலிஃபிளவர் வதக்கி இருக்கோம் இல்லையா அதை எடுத்து அது கொஞ்சம் நடுவில் வச்சுருவோம் வச்சிட்டு நல்லா மறுபடியும் அதை உருட்டி நல்லா தட்டி ஸ்டஃப் பண்ணி தட்டி எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் தவா தவா கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம் நமக்கு நெய் ஆகாதுன்னா என்ன ஊற்றிக்கலாம் ஒன்றும் தப்புல நெய் ஊற்றிட்டு இந்த ஸ்டப்டு பரோட்டா எடுத்து அதில் போட்டு அந்த மாவை போட்டு நல்ல ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பர் பானே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கோபி பரோட்டா தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்